அப்புறம் அடுத்த இருக்கிற தொழிலாம் கையினால ஆசிக்கணும் அப்போ எது எதுல ஊதணும் இந்த முதல் தொழில ஊதணும் எங்க ஊதணும்னு கூட சொன்னார் கேட்கிறார் இடையீட்டின் அங்குலி எண்களின் அமைத்து இந்த அங்குலின்னா கை வரது இதுல இருந்து இப்படி இப்படி அப்படி அமுக்கிறதுனால அந்த ஓசை விடணும்ப்பா அதான் அந்த இந்த புறம் எதுல வலதுபுறம் இருக்கிறது இடதுபுற இருக்கிற முதல் தொலை தான் இத்தனையும் சொல்ல போது சொல்லிவிட்டோம் என்ன வாசிப்பார் எங்க பெரியவர் ஆனாயர் முன்னே சொல்லிட்டோம் திருநீர் அழகாக அணிபவர் தேவருமாவுடைய திருவடிகளை இடையராது நினைபவர் என்று சொல்லிட்டோம் அதனால வாசிப்பது எதுவாயிருக்கும் எதுவாயிருக்கும் சிவபெருமானுடைய திருநாமத்தை வாசிப்பாரோம் திருநாமம் எது திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் அப்பர் சுவாமியார் ஆண்டவனுக்குரிய பெயர் என்னன்னா திருவைந்தெழுத்து தான் அப்ப திருவைந்தெழுத்தை வாசித்தார்கள் எது இல்லை குடல் இல்லை எந்த எடுத்த குடல் கருவியினில் எம்பிரான் எழுத்தஞ்சும் தொடுத்த முறையே எழுதியில் சுருதி பெற வாசித்து தடுத்த சராசரங்கள தங்க தங்கருணை அடுத்த இசை அமுதளித்து செல்கின்ற அங்க ஒரு நாள் தினம் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கொண்டு பெருமாவுடைய திருவேந்தெழுத்தை வாசிப்பார் இது ஒரு காலத்தில் இயலாமல் இருந்திருக்கலாம் என்ன சார் திருவேந்தெழுத்தை போய் எப்படி வாசிப்பாங்க அஞ்செழுத்தை அப்படின்னு இப்ப அப்படி இல்லை அருமையா நாசுரத்துல வாசிக்கிறவங்களும் வந்துட்டாங்க நாசுரத்துல வாசிக்கிறாங்க பெருமான் உட்பிரகாரத்தில் உட்பிரத்தில் வரும்போது வாசிக்கிறார் பரிசாமி ம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் கீழே ஓம் நம சிவாய சிவாய நமவும் அருமைய வக்கிறாங்க அருமைய வக்கிறாங்க நியாச அதனால குடல்ல அப்படியே ஓதும்போது ஓது தெரியாது நமக்கு அதில் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் சிவாய சிவாய நம ஓம் இப்படிப்பட்டவர் ஆனாயர் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு இங்கேயும் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு நாள் என்றது அப்படிங்களா அதனால்தான் தப்பு அல்ல மறந்துண்ணும் அப்புறம் அவர் எப்படி புறப்பட்டார் யாரு ஆனாயர் பெரும்பாலும் தேக்கிறார் பெருமான் உடல்வர் சொல்ல மாட்டார் அப்படி சொன்ன இடங்கள் சில அவற்றில் ஒன்று இது ஆனாயர் எப்படி தோற்றப்பள்ளி உடையவர் என்று சொல்வது அப்படியே சொல்றார் இது இது மட்டுமே சொல்லணும் ஒரு நாள் இது ஆறு பாட்டு சொல்லியிருக்கார் இந்த ஆறு பாட்டுமே ஆணாயர் யார் நல்ல ஓவிய வல்லுநர் ஒருத்தர் இருந்து இயல் வல்லுநர் ஒருத்தர் இவர் வாசிக்க அவர் அந்த கரும்பிளகையில போட இவர் வாசிக்க போட்ட இங்க இசையினால் ஆணாயர் அங்க உருவத்தால் ஆணாயர் போடலாம் பாட்டு ஒரு பாட்டு சொல்றேன் பொங்க மயர் நுழுதி மறுங்குயர்ந்த தேரி தேசுடைய செரிகன்னி தொடைவுருகி நல்ல வாசனை பொருந்தி அந்த காலத்துல எல்லாருமே ஆண்களும் கூந்தல் வச்சிருந்தோம் இப்பதான் கராப்பு அப்ப எல்லாம் கூந்தல் தான் அதனால நல்ல அருமையான அந்த கூந்தல்ல நல்ல நறுமணம் மிக்க பூ வச்சிருப்பாராம் மயிறு நூடுதி அப்படி வாவ எடுத்துட்டு இருக்கிறார் எடுத்து இப்படி இப்படியும் இப்படியுமா கரண்ட் இருக்கு அல்லவா மயிர் நூடுதி மருங்குயர்ந்த தேடையில செரிகன்னி தொடை சீரி இந்த இடத்துல இப்படி செய்யும் போது இந்த கொஞ்சம் கொஞ்சம் உயரமா இருக்கும் உயரமா இருக்கும் அந்த இடத்துல ஒரு செண்டை சொருகிட்டாராம் அப்போ இடையர்கள் அக்காலத்தில் எப்படி இருந்திருப்பார்கள் என்ற ஒரு அமைப்பையும் தெரியும் கொடியின் வடம் பையில நறுவெளி புனைந்து என்னமோ கொடிங்கிற அந்த கொடியில நறுவெளிங்கிறது ஒரு ஒரு தடையா அதெல்லாம் கட்டினத கழுத்துல போட்டிருப்பாங்களாம் கழுத்துல போட்டிருப்பாங்களாம் நரிவிழி புனிந்து காசு உடை நான் அதற்கையலே கரிஞ்சுருளின் புறங்கட்டி அப்புறம் இந்த கூந்தல்ல அவுந்த அவுண்டு புடும் அதுக்காக என்ன பண்ணுவான்னு கேட்டால் நல்லா இழுத்து முடிஞ்சு அதில் ஒரு கயிறு வச்சிருப்பாங்க இன்னைக்கு அப்படிதான் கட்டுறது உண்டு கட்டிருப்பாங்க இப்படி கட்டி இது தலைக்கோலம் அதெல்லாம் நிறைய நான் விட்டுட்டேன் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு அடி தாண்டி நிறைந்த நீர் அணி பார்வின் நீரை முல்லை முகை சுருக்கி செறிந்த புனை வடம் தாட திரள் சோலின் புடையலங்கள் நல்ல திருநீர் நெஞ்சலாம் திருநீரு அதுல கழுத்துல மட்டும் ஒரு பெரிய மாலை போட்டுவிட்டேன் அரைந்த சுரும் பிசை அரும்ப அரை உடுத்த மர உரியும் புறந்தடையின் மலிதானை பூவட்டு அதுக்கு என்ன பேரு தொடுதோல் தொடுதோல் விளங்குதான் அது ஏன்னா காலை தொட்டுக்கிட்டே தான் இருக்குன்னு நம்ம நடக்கும்போது அதனால தொடுதோல்னு பேர் தொடுதோலும் செங்கயினில் வெண்கோலும் கையில ஒரு குச்சி அது பயத்துக்காக அடிக்கிறதுக்கு இல்ல ஒரு பயத்து கையில இருக்கிறதுக்காக செங்கயினில் வெங்கோலும் மேவுமிசைவேங்குடலும் கையில ஒரு புல்லாங்குடல் மிக விளங்க வினை செய்யும் காவல்பூரி வல்லாயர் கன்று உடை ஆனிறை சூழ பூபால அப்படியாக போனார் முடியும் சொல்லி அடியும் சொன்னேன் இடையில் இருப்பது வெள்ளி தெரியல் காண்க அல்லவா தேக்கிலா சொல்லிதான் இவைய இதுல ஒரு அருமை அப்போ ஒரு இடையர்னு சொன்ன கையில என்னது இருக்கும் கையில ஒரு குச்சி இருக்கும் என்று சொன்னார் இதுல நம்முடைய இங்க நம்ம இவங்க இல்லையா போக்குவரத்து கடன் நம்ம இவர் வல்ல வல்ல சொன்ன தொல்காப்பியில பேராசிரியர் உரை சுவையா இருக்குது போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகின்ற ஒரு அன்பர் தொல்காப்பியத்தில் பேராசிரியர் உரை நான்கே இருக்குது மெய்பாட்டியல் ஓமையல் செய்யுளியல் கூட கிடைக்கல மறதியல் மூன்று கிடைக்கல பேராசிரியர் உரையில ஈடுபாடா சொன்னார் வாழ்க அப்படின்னு ஒரு தொலாப்பி சூத்து தன்மை என்று போட்டிருக்க அதுக்கு உரை எழுதினார் பேராசிரியர் என்ன தொடர சரி இதுக்கு மேல போகும் பின்னும் இருக்கிற சூழலை வைத்து உரையழுதும் ஒரு காலத்தில் படிச்சு இதற்கு பேராசிரியர் உரை தருக என்று சொல்லிவிட்டு அந்த உரையில் ஒரு எழுத்து மாறினா கூட மாறுபட மாட்டான் ரட மனசுல தன்மை தன்மை ஒவ்வொரு இனத்தவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தன்மையை குறிக்கிறா அப்படின் பார்ப்பாராயின் பார்ப்பனருடைய தன்மை என்ன குந்தி மிதித்து குருநடை கொண்டு நடந்து சேரவும் அதிகமா காட்ட வைக்க மாட்டாங்களை குர்ணடை கொண்டு நடந்து சேரதும் அரசராயில் எடுத்த கடுத்தும் அடுத்த மார்படும் நடந்து சேரதும் என்ன தமிழ் வீரமா அரசன் அதனால அரசராயில் எடுத்த கடுத்தும் அடுத்த மார்படும் நடந்து சேரதும் சும்மா ஒரு மாடு அப்படின்னு சொல்லி அது கையில குச்சி எடுத்ததுதான் சரியா வரும் இல்லைன்னா சரி வராது கோல் கையும் கொடுமடி உடையும் இந்த மடி நீளமா இருக்குமா ஏன்னா வெத்தலை பார்க்க போ பொறுத்து சகல ஆதிகளும் அதில் வச்சிருப்பாங்க அது இப்படி கற்று கட்டியிருப்பாங்க கிராமத்தால் தான் கொடுபடி உடையும் என்னதான் தொல்காப்பியத்தில் உரையில் இருக்குன்னு விழித்த வீடையும் சீக்கி அடிப்பாங்க வெண்பல் எயிரும் தோன்றுகள் வெண்பல் வெள்ளவெளி ஏறுனு பல் இருக்குமா ஏன்னா கிராமத்தில் இருக்கிற ஆள் வெத்தலை பாக்கு போட்டால் கூட மாலையிலையும் பல்லு வழக்குவாங்க எப்ப கொஞ்சம் கிடைச்சி ஒன்னே முடிச்சுடுவாங்க எடுத்து வெள்ளவெளி இருக்குமா இடையராயில் போல் கையும் கொடுமடி உடையும் வெளித்த வீலையும் வெண்பல் எயிருமாக தோன்றலும் என்ற இன்னொரு என்ன வழக்க நோக்கி கொள்க எதுக்கு தானா இன்னா மையன்னா தன்மைக்கு யாருட பேராசிரியர் அவரும் பேராசிரியர் நாங்களும் பேராசிரியர் ஏழு ஏழு பிறவிக்கும் விடுப்பிட சொன்னோம் பேருக்காசிரியர் நாங்கள்லாம் அவங்கதான் பேராசிரியம் இது ஒரு காலத்தில் தேர்வை ஒரு காலம் அப்படி எல்லாம் இருந்த காலம் எனவே இந்த கோல் சொன்னதை சொல்லும் போது வராமல் செங்கில் வெண்கோலும் மேவுசைவேடலும் மிக விளங்க வினை செய்யும் காவல் புரிவல்லாயர் கன்றுடை ஆ நிறை சூட பூவல்தார் கோவலனார் நிறை போந்தார் அப்படி போன நேரம் என்ன காலம்ங்க கார்காலம் கார்காலம் அதை வர்ணனை ஒண்ணு பண்ணார் நீ இது இது வரைக்கும் பாருங்க கொஞ்சம் சந்தம்லாம் இப்ப இது ஒரு வேதமான சந்தம் நீல ஏங்க பாட கோவன் முகையோர் வெள்ளை கோபவாய் முருவல் காட்ட மயிலுக்கு மேகத்தை கண்டா என் மகிழ்ச்சி குயிலுக்கு வெயில கண்டா மகிழ்ச்சி இதெல்லாம் பழைய தமிழன் போற போக்குல சொன்னது இந்த பறவையினுடைய தன்மைகளெல்லாம் எப்படித்தான் கண்டாங்க அவ்வளவு தூரம் இயற்கையா பழகி இருக்கிறாங்க நம்ம மயில் குயிலே என்னன்னு தெரியாது வர சமுதாயத்துக்கெல்லாம் மயில் மயில்ங்கிறாங்க அது என்னங்க பிராலிமலை போவாங்க ரெண்டு மைல் இருக்கு இங்க ஒரு மைல் கூட இருந்தது இருந்தது இருக்குது அதை பார்த்தா தெரியும் நம்முடைய முருகப்பெருமான் தகரன் மங்கையன் புகரில் சேவலன் கோடியன் திரு காட்டுப்பட ஒரு சிறுகாமியத்தில் ஆட்டு மேலையும் போனான் தகரன் அது அது ரொம்ப ஒரு ஒரு காலையில் கந்தபுராணத்துல மங்கையன் மயில் மேல போவான் அருமையா திருநூறு காட்டுப்படை முருகப்பெருமானாட்டு மயில்கள் எல்லாம் அப்படியே ஏன்னா அந்த ஆவணி பொருத்தா சில மழை அப்படியே தவித்து அப்படியே மேல மேல படருதான் கோல வெண்முக ஏர் முல்லை கோபம் வாய் முறுவல் காட்ட முல்லைப்பூ அப்படியே மலர்ந்து மலர்ந்து கிடைக்குமா அப்ப இந்திர கோப பூச்சி கீழே அப்படியே படரும் அது தக்கச்ச வேறு அதெல்லாம் அப்படி மேல படத்துக்கு தேவர்தான் இடை சூழ் மாலை நேரத்தில் மாலை காலம் கார்காலத்துல எந்த சிறப்புன்னா மாலை நேரம் சிறப்பு அந்த மாலை அந்த பெண் வந்தால் ஞான நீல் பருவனல்லாள் கார் என்று சொல்லுகின்ற அந்த பருவமங்கை ஒரு பக்கம் மயில் ஒழிக்க ஒரு பக்கம் முல்லை கொடி படற ஒரு பக்கம் இந்திர கோப பூச்சி போக அப்படியாக அசைய வந்தாள் அந்த மாதிரி காலத்துல இவர் ஒரு நாள் மாடு மேய்க்கும் போது என் ஆச்சினர் எம் அருங்கு நிறை பருப்பை எடுத்த கோல் உடைப்போது இவர் தம் அருங்கு தொழுதனைய வரும் தலைவர் அம்மருங்கு தாழ்ந்த சினி அலர் மருங்கு மது உண்டு செம்மருந்தன் சுரும்பு சுழல் செடுங் கொண்டை மருங்கணிந்தார் அப்படியே மாடு போட்டிக்கு வர்றவர் அப்படி மாடெல்லாம் மேய் என்னைக்கும் பாக்கிற கொண்டை மரம் தான் அன்னைக்கு அந்த கொண்டை மரத்தை பார்த்தாரம் கொண்டை நல்ல பூத்து குளிஞ்சி பூவா இருக்குது அந்த அந்த பூ தாங்க முடியாம அப்படி வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு அப்படி இருக்கு அப்படிப்பட்ட கொன்றை பார்த்தால் சென்ற ஆனாயரு செய்த விரை தாம மன மண்டர் மலர் துணி தூக்கி மறுங்கு தாள் தடையார் போல் நின்றரும் கொன்ற இணை பார்த்தவன் இது மேல பூத்து இருக்குது அடி இதெல்லாம் அந்த அந்த கிடைகள் அப்படியே படந்திருக்குது எங்க பெருமான் தடை அப்படி எல்லாம் தடஞ்சிருக்கும் மேல என்ன வச்சிருப்பார் கொன்ற வச்சிருப்பார் அடாடாடா எங்க பெருமான காட்சி அளிக்கிறது நின்ற நர்மும் கொன்றை நேர் நோக்கி நின்றுருக ஒன்றிய சிந்தையில் அன்பை உடை அவர் பால் மடை திறந்தார் இந்த காண்கின்றது பரமேஸ்வரனாக பாடுவதனாலே உடனே அங்க குடல் வாக்க ஆரம்பிச்சுட்டான் எங்க பெருமானுக்கு இசையை ரொம்ப பிறப்பம் எனவே இசையில பாடுகிறேன்னு ஆரம்பிச்சுட்டா அப்ப கண்ணால் காண்பதெல்லாம் பெருமானாகும் காண்பதெல்லாம் பெருமானாகும் கொன்றை மேல இருக்குது அதனால இங்க இருக்கு ஒன்றை வேந்தன்னே ஒரு நீதி நூல் இருக்கு தெரியுமா இப்ப இருக்கிற இளைஞர் உலகத்துக்கு பாடத்திட்டத்தில் இருக்கா வச்சா தப்பி தடி படிச்சிருவானே படிச்சு ரெண்டு பேராது உருப்பிட்டுருவானே உருப்பிடப்படாது கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி சின்ன சின்ன அறவடைகள் ரொம்ப அருமையா அதெல்லாம் இளமையுள்ள இருந்தாக்க வளரும்போது வளரும் போது அதெல்லாம் பார்த்து தன்னை மறந்து அந்த ஞாபகத்துக்கு வரும்போது அதுங்களா அவன் வந்து தவறு செய்யாம இருப்பான் தவறு செய்யாம இருப்பான் அதெல்லாம் கவனத்துக்கே வலியை ஒழுக்க நூலே வைக்கலையே எனவே அந்த ஒன்றிய சிந்தையில் அன்பு உடையர பால் அடைந்திருந்தார் அப்புறம் அந்த கருவிகளிலே இங்கதான் சொல்றேன் இந்த ஒரு நாலு பாட்டுக்கு வழக்கமே எங்க அந்த பாசு பன்னாராட்சிபுத்தர் இருந்தா சொல்லுவார் இப்ப அந்த தம்பியோ வேணா சொல்லலாம் இந்த வைத்திலியும் கோடியின்னு சொல்லுவாங்க எ விரல் இடையிட்ட இன்னிசை வங்கியம் எடுத்து தாது மலர் வரிவண்டு தாது பிடிப்பன போல சூட முரண்டடனென்று தூய பெறும் தனித்துளையில் வாடிய நம் தோண்டலால் மணியதரம் வாய்வுக்கு பாயில அந்த முதல் அந்த வாய் வைத்தாராம் இது வடங்க வழங்குது அடுத்தப்பறம் முத்திரையே முதலனித்தும் முறைத்தானும் சோதித்து ஒன்று வழங்காது எங்களுக்கு வைத்த தூளை ஆராய்ச்சி பக்கரனை வழி போக்கி விளங்காது சுவாமி ஒத்த நிலை உணர்ந்ததற்கின் ஒன்று முதல் படிமுறையாம் அத்தகமையார் ஓசை அமரோசைகளின் அமைத்தார் அமரோசைன்னு ஓசையா என்ன ஓசைங்களுக்கு தெரியுது ஒண்ணு தெரியாது எங்க இதே போல பதி யாருக்குள்ள அரங்கிட்டு இருக்காது சுத்த செய்பர்தான் எல்லா தமிழாசும் ஏன் அதுல அந்த அரங்கேற்ற போது அந்த வாசிக்கிறாளே அந்த மாதவி அது இந்த எடுத்து பன்னல் பரிவர்த்தனை ஆராய்தல் தைவரல் கண்ணிய செலவு விளையாட்டு கையுள் குறும்போக்கு என்னும் எட்டு வகையின் இசைக்கருணத்து நெற்று பண்ணி இருக்கிறோம் அது என்னதான் சொன்னீங்க வேத வாக்கியா போய்யா விளங்காது விளங்காது வாடுதல் வடித்தல் உந்தல் உருளதல் சீருடன் உருற்றல் பெருற்றல் என சீருடை பட்டடை வகுத்து எல்லாம் அரை அரங்கேற்று காதல் இருக்கு தெரியாது இசை தமிழ் நமக்கு அவ்வளவு கருவியா நம்ம தமிழர்கள் முன்னோர் இருந்த தமிழர்களுக்கு நமக்கு இருக்கிற இடைவெளி அப்படி ஆகி போயிடுச்சு ருக்குமணி ருக்குமணின்னு வந்துட்டு அப்புறம் எங்க அந்த இசையெல்லாம் வர்றது ஒழிஞ்சு போடாங்க வேண்டிதான் போயிட்டு ரொம்ப அறிவு அடுத்த பாட்டு முன்னும் பண்ணின பின் வளரும் முல்லைப்பண்ணாக்கி அப்ப தொடங்கின பண்ணொன்னு முல்லைப்பண்ணாக மாத்தினாரா எந்த பண்ணு நமக்கு தெரியும் தெரியாது ஏறிய தாரமும் உழமை முழையும் குழமை கொல விடுத்தானும் ஆறுளவும் தடைமுடையார் அஞ்செடுத்து இசை பெருக கூறிய பட்டடை குரலாம் கொடிப்பாலையில் நிறுத்தி கொடிப்பாலையில் நிறுத்திங்கிற என்ன ஒண்ணும் தெரியாது ஆயிசை புகழ் நான்கின் அமைந்த புகழ் வகையெடுத்து மேயதுளை பற்றுவன விடுப்பனவாம் விரல் நிறையில் சேய ஒளி இடையலைய திருவாளம் எடுத்தெஞ்சும் தூய இசை கிளை கொள்ளும் துறை எஞ்சின் முறை வைத்தாரு அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இதுல சுருதியா வாசிக்கணுமா சி அது ஒரு இசை வா இன்னொரு இசை யா ஒரு இசை நா ஒரு இசை மா ஒரு இசை சிவ சிவ அப்படி வாசிச்சாராம் மந்தரத்தும் மத்திமத்தும் தாரத்தும் வரன்முறையால் தந்திரிகள் மெளிவித்தும் விளங்கல சமங்கொண்டு வலிவித்தும் தெரியாது அளவு பெற அசைத்தேக்கி அது விளங்குது எந்த இடத்துல எப்ப வைக்கணும் எந்த அளவு அமிழ்த்தணும் அது மாதிரி வைப்பாராம் அதுதான் தெரியுது மற்றதெல்லாம் தெரியல என்ன செய்தார் சுந்தரச்சங்கனிவாயும் தொலைவாயும் தொடக்குன்னு அந்த வாய் அந்த முதல் அந்த ஏன் இதுதான் முதல் வைத்த தொகே மீண்டும் இசை எண்ணிய நூல் பெருவண்ணம் இடைவண்ணம் இசை வகையில் சொல்ற பொண்ணு மாது நன்னிய பாணியும் இயலும் தூக்கு நடை முதற்கதியில் பன்னமய எழுமோசருங்கும் பரப்பினார் வழங்கவே இல்லை இனிமே இப்படி வாசிக்க ஆரம்பிச்ச ஒன்றுதான் என்ன ஆயிற்றுனர் இனிமே வழங்கும் இந்த நான்கைந்து பாட்டுகள் ஒண்ணு மாதவி அரங்கேற்ற காலை போல மாதவி அரங்கேற்ற காதலை போல அங்க அப்படி மாதிரி இசைக்க நமக்கு சம்பந்தமே இல்லாம இதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கா அந்த பன்னாராய்ச்சி இருந்த போது இதுக்கு எழுத சொல்லி கொஞ்சம் விளக்கமும் அவர் ஆழ இந்த பகுதியை எடுத்துக்கிட்டாருன்னா அதே போல மாதவி அரங்கேற்று காது எடுத்துக்கிட்டாருன்னா அவற்றை கேட்கணும் அந்த இசுல பயின்றவன் யார் எதில் வல்லுனரோ அவற்றே எல்லாம் செய்தி இனி அதான் சொன்னார் பொறாமத்தில் சொன்னான் இனி பாடுனரும் இல்லை பாடினர் கொண்டு ஈகுனரும் இல்லை போட சங்க காலத்தை போல புறவர்கள் பாடப்போறதும் இல்லை அந்த காலத்தை இருந்த புறவர்கள் போல கொடுக்க போறவங்களும் மங்களம் முற்று முற்றுமுடி வச்சுட்டாங்க இனி பாடுனரும் இல்லை பாடர் கொண்டு ஈகுன இருந்த பாவம் சங்கலிக்கும் அது மாதிரி இனி அதுதான் பாடினர் இருந்த அளவ பாடினருக்கு இருப்பாங்க எனவே போயிட்டு இப்போ அந்த இசையை கேட்டவுடன் அந்த மாடு மேய்க்கின்ற இடத்தில் என்னென்ன ஆயினு அதை வளர்க்கலாம் அதை வளர்க்கலாம் ஆனீரைகள் அருகருந்தி ஆசை வீடாது அப்படியே அந்த மாடுகள் அந்த பசும் புள்ள தின்னு இருந்தது பாருங்க இப்படி அப்படி கடிச்சுது இந்த குடலோசை கேட்டவுடனே இதை கடிச்சபடியே இதை மறந்துட்டுது அங்க பார்க்க தான் இதெல்லாம் ஒளிய மொழியில காட்டு இதை கூட காட்டினா ஜன்னி பிறந்துருமா அதை இப்படி அந்த அருகம்புள்ள கடித்தது இந்த இசை கேட்ட உடனே இப்படியே பார்க்க ஆரம்பிச்சு வாயை நிறுத்தி விட்டது அருகம்புள்ள கடிக்கலையா சிவ சிவ பால் நுரைவாய் தாய்லையில் பற்றுமிளம் கண்டினமும் தானுணவு மறந்தொடிய இந்த கண்ணு போய் அந்த மாறுவில மடியில போய் பால் குடிச்சுது அப்படியே இப்படி பாருங்க இந்த இசை கேட்ட உடனே அப்படியே அந்த வாயாசிப்பதை நிறுத்திட்டது இங்க பாட்டு ஒழுகுது பாலு நான் அங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் சிவ சிவன் நீங்க உடனே நீங்க ஆராய்ச்சி பண்ணுவான் நம்ம ஆளு மாடுகளை மேய்கின்ற பொழுது கண்டு குட்டிகளை கூட அழைத்து கொண்டு போவாரோ மாட்டையும் கண்ணையும் பிரிக்கவே கூடாது சிவ சிவ அப்புறம் எப்படி பண்ண பாலை கறக்கிறது அப்படின்னா அது குடிச்சது மிச்சம்தான் நமக்கு பால் சிவசிவ சார் இதெல்லாம் நீங்க மேடையில் மைக்கி வச்சு பேசிடுறீங்க ஏதேனும் முன்னுதாரணம் காட்ட முடியுமா முன்னுதாரணம் கேவலம் நானே முன்னுதாரணம் காட்டுற அளவுக்கு ஒரு ஒரு இது ஒண்ணுமே தெரியாது உலகமே தெரியாது கும்பகோணம் என்ன சொல்லிருக்கேன் கும்பகோணத்துல பொற்றாமரை குளம் பக்கத்தில் ஒரு சௌராஷ்டிரா லட்சுமணன் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் விலை உயர்ந்த மாடுதான் வாங்குவார் இப்போ அப்ப மூட்டை ஒன்பது ரூபா நெல் விற்கும் போதே மூவாயிரம் ரூபாய் மாடு வாங்குவார் இப்ப எல்லாம் லட்சமோ அல்லது முப்பதாயிரமோ தெரியலி நல்ல ட்ரீட்மெண்ட் நாங்க ஏன் போறோம் கோடைக்கானல அல்லது மதுரை மைசூர் பக்கத்துல அந்த இதுல போய் ஒத்துக்கிட்டோம் பேச்சுக்கு நேத்துல இருந்து தொண்டை பேசவே முடியல சளி இருக்குன்னா அங்கே பா நாலஞ்சு பையங்க நம்ம கல்லூரி பையங்க வேலை செய்யலாம் நீங்கள் வந்துருணும் ஒரு அஞ்சு நாள் அப்படியே சொன்னான் இவ்வளவுதானே வாங்க நான் இந்த ஒரு இன்ஜெக்ஷன் பண்றேன் இந்த ஊசி பேசும் ஒரு மூணு மாத்திரை கொடுத்தார் இங்கே ஒன்று போட்டுங்க சேலத்தில் ஒன்று போட்டுங்க பெங்களூரில் இறங்கும் போது ஒன்று போட்டுங்க பச்சை தண்ணி குடிங்க அஞ்சு நாள் அருமையா பேசிட்டு பேசவே முடியாது அப்படி அந்த காலத்தில் ஊசி பத்து ரூபா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாருன்னா பத்து ரூபாங்க அவர் இந்த மாடு வாங்க காலையில எழுந்திர கண்ணுட்டி அவுத்துவார் பால் கறக்க முன்னா எப்பா குடிச்சு குடிச்சு குடிச்சு குடிச்சிட்டு இப்படி பார்க்கும் போது போது முடா ராஜா உனக்கு குடிச்சிட்டியா போதுமா அப்படின்னு அப்புறம் தான் அது தானா மறந்து அப்பதான் எடுத்துட்டு மீண்டும் கருப்பம் மீண்டும் கருப்பு அப்படி கறந்தாலே மூணு லிட்டர் நாலு லிட்டர் கறக்கும் அப்படி மாட்டுதான் பேசுவார் கண்ணு கட்ட மாட்டார அதே போல மாலையில கறக்கும் அப்ப தாய் கண்டு தன்னுடைய கன்றுக்காக தானே பால் வச்சிருக்க ஆண்டவன் நீ போய் உட்கார்ந்து பிராணம் அது உண்டு எஞ்சியதுதான் அது உண்டு எஞ்சிய ஆனா உண்டு இஞ்சியதே நாலு நாலு கரக்கும் அப்படி ஒருவர் நம்ம தமிழகத்தில் வேற யாரும் இல்ல பெரிய ஞானி இல்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் சௌராஷ்டிரா லட்சுமணன் என்ற ஒருவர் நம்ம கும்பகோணத்தில் இருந்தவர் ஆதலால் பால் நூறைவாய் தாய் மூலையில் பற்று மீளம் கண்டி நமும் தானுணவு மறந்தோடிய தாய்ப்பசு இந்த பசும்புள்ள கருதி இவர் வாசிக்க ஆரம்பிச்சுட்டார் பாதி கடிச்சதோட அப்படி பார்க்க தான் இந்த கண்ணு ஊட்டி அந்த மடியில பால் குடிக்கிறது குடிச்சுக்கிட்டே இருந்தது வாயில பால் சுட்டுது அந்த இசை கட்ட உடனே அப்படியே அப்ப தாயும் கன்றும் இசைக்கு மயங்குகிறது மரந்தோழிய தாடாம இருப்பின் வீடை கூலாமும் மான் மூதாலாம் கான் வழங்கும் மயில் முகழ்த்து வந்தனையே ரொம்ப தூரத்தில் மேய்சிகிட்டு இருந்தது காலமாடு அது போல மான்லாம் அங்கங்க இருந்தது இந்த இசையை கட்ட உடனே அது என்ன ஆச்சினர் மயிரும் ஒரு மயிர் கூச்சல் விட்டுதான் இந்த இசை கட்ட அடே என்னமோ எங்கே அதெல்லாம் வந்துட்டு தான் மான் வந்தது மாடுகள் வந்தன வந்தனைய ஆடு மயிலாடு மங்காசை வயர்ந்து மயில்கள் ரொம்ப அப்படியே ஆடிதான் இந்த இசைக்காட்ட உடனே தோல் கண்டார் தோலே கண்டார் யாரு எனக்கு மன மக்சிபது சொன்னா சொன்ன வீட்டுக்கார கம்பர் பெருமா அதனால ஆடு மயில் இனங்காலும் மங்காசை வயர்ந்து மருங்கனும் ஊடு செடி இசை நிறைந்த உள்ளமோடு புள்ளினும் மாடு படிந்து உணர்வோடிய மேல பறவைகள் எல்லாம் பறந்துதான் இது இசையை கேட்ட உடனே ரெக்கையை அடிக்கிறது நிறுத்திட்டு அப்படியே வந்து இங்க உட்கார்ந்துச்சு இவ்வளவு எங்க இருக்குது நடுவில் ஒன்றை மரம் அதுக்கு முன்னால ஆணாயர் குடல் இது அப்படி சுத்தும் இது என்ன சொல்றேன் காட்ட வேணாம் ஒலியும் ஒலியில காட்டினா வந்து நாடு சமயம் கலந்து ஜன்னிப்புற செத்து போடும் நாடு போடும் இசைக்கருவியும் எழில் என்று காட்டுங்களேன் இந்த ஒரு பகுதியுது ஒரு பகுதிய இசை இப்படி எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் தான் பாருங்களேன் டப்பா டப்பா டப்பா கத்தாங் கத்தாம் கத்தாங்கிறீங்களே இந்த இசையை கேளுங்கடாப்பா அதனால ஊடு செவி இசை நிறைந்த உள்ளமூடு புள்ளினமும் மாடு படிந்து உணர்வோடிய அதனால அந்த பறவைகள் எல்லாம் அப்படியே வந்து பறந்ததெல்லாம் பறக்க நிறுத்திட்டு அப்படி வந்து அப்படி சுத்தி உட்கார்ந்துட்டு தான் அப்படியே மருந்து தோழில் பொருந்து கூடியவன் கோவலரும் பக்கத்துல விவசாயிகள் மற்றவங்க எல்லாம் வேலைங்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த அகர்ணை பொருளை இவ்வளவு இசைஞான முழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அது என்ன இசை கேட்குதுன்னாரு மம்பட்டி அப்படி இப்படி எப்படி போட்டா போக்குறாமல் வந்துட்டாங்கள பணி பூவானங்களில் உள்ளார் பாயில் வழி அணிந்தார் இந்த ஓட்ட இங்க மட்டுமா கேட்டது கேட்டுது இந்த வித்யாதர்கள் மற்ற கிணறு மணிவாரை வாழ் அறமகளிர் மறுங்கு மயங்கினர் மலிந்தார் தேவ மகளிர்லாம் தனிவில் ஒளி விஞ்சயர்கள் சாரணர் கிண்ணரர் அமரர் அணிவிசும்பின் அயர்வைதி விமானங்கள் விசாரணைந்தார் கினர் மற்றவங்களாம் சில பேர் விமானம் வச்சிருக்காங்க ஏறனாங்க நேரம் இங்க வந்துருக்காங்க